கப்பல ஏற்ப சுகத்துக்குதான் சம்பளம் தான் சம்பளம் இருக்கிறதுக்கு சம்பளம் வேலை பார்ப்பான வேலை பார்ப்பானா பச எல்லாருக்கும் குறைச்சது அப்படின்னு உத்தரவு போட்டேன் நம்ம பண்றேன் கப்பலை உடைப்பேன் ஏறப்பில சூட்டி சென்றான் அது எதுக்கு செய்யறா எல்லாருக்கும் சம்பளமும் சுகமா இருக்கிறது அடுத்தப்பட்ட சுழை நீங்கள் மூலமாக வெளியிருக்கிறது என்று அஞ்ஞான காலத்துல இருந்ததை ஞான காலத்திலே ஆழ்ந்த வடிவன் இன்னும் நிறைந்தவன் அந்த மூன்று மையங்கள் அடைந்த காரணத்தினால மனதை போல அடைய செலந்திருந்து விடுபடுது அப்ப எல்லாச்சும் நிறைய அஞ்ஞான காலத்துல எல்லாத்தையும் நிறைவேறதில்லை அதனால துக்கம் இருக்கிறது ஆசையா பத்தியில் ஆயுச்சியும் கட்டுப்பட்டு இருந்த மக்கள் அநேக சிந்தனைகள் பண்றாங்க ஒண்ணு ஒரு கோல் ரெண்டு கோடில் அந்த கோல் சிந்தனை பண்றாங்க ஆனா இவ்வளவு சிந்தனை நிறைவேறதாக சிந்தனையே இல்லாமல் அந்த சரி இல்லை ஆயுள் ஆயுச்சியனும் ஆயுமா அனுப்பணும் நிறைய ஆனாலும் ஆசைகளும் அதிகம் அப்படின்னா செய்றாங்க எதுக்காக அடிச்சன எடுத்து வந்திருக்கேன் ஜையா என்று சொன்ன படிச்சோம் ஆகவே ஆசைகளுக்கா ஆசை போல அளவு இல்லை கட்டி ஆறு தாயமாறு இப்படி ஜீவன் அறியாமையோட புறத்திய சுதந்திரம் இவங்க உண்மை சுவரமும் சுவடியும் அந்த ஆசையில கொஞ்சம் இருக்காது ஏன் அப்படின்னு சொன்னா சொந்தத்தின் வெளிப்பாடுதான் சம்பந்தப்படும் போது மன ஒழுங்கு ஒழும்போது ஆனும் பானம் ஆகுது கனியான காலத்துல ஆனந்தம் இணந்து வெளிப்படும் போது விஜயத்தின் தான் நினைக்கிறான் அதனால சாரமற்ற இடம் விரும்புற மாதிரி நாய் இந்த ஜீனர்கள் சாரமற்ற ஆசைப்படுற காலத்தில் கிடையாது ஏற்பட்ட காரணத்தினால எல்லாம் நினைவே நிலையாகும் சர்வகால்தி நிச்சயம் ஞான அடிப்பட்டு ஒரு நிச்சயமானது நிலைக்கு வரும் என்று சொல்லப்படுது அதனால ஏக ராஜ்யமதாலோ எங்கும் நிறைந்திருக்கின்ற ஒரே சக்கரவர்த்தியாக ஆண்டு கொண்டிருந்தார் இங்கே அப்படித்தான் இன்றி எங்கும் தான கண்டது தடையில்லாமே உண்மை சொல்லுமே இருக்கிறது என்று கண்ட சூரியன் அந்த தனத்தை உடையவர் இப்ப விஜய் இங்கு உறைந்து அகன்ற பாண்டத்து இயல்பின் நெஞ்சு அருவம் பற்றி இங்கு பெருங்காயம் வச்சிருந்தாங்க பெருங்காயம் எழுத்தாச்சு காலில பாரு வாசம் அப்படி போல இயல்பு அதே போல நெஞ்சு அருவம் பற்றி இந்த மனமானது உருவமனமாக இருக்கிறதே அருவமனம் ஆகிட்டு உருவனம் உருவமனம் சத்துகுணம் அது அருவமனம் அப்படி விடுபட்டு அருமணத்தை பற்றி ஆனந்தியாக இருந்தான் அழுத்த பாடலுக்கு தேவத்தி போறார் இவருக்கு தேய் அருமணும் மீனவாசனை உண்டாக்குது அசுவவாசனை தேவ வாசனை லோக வாசனை சாஸ்திர வாசனை தருவது அசுவாசனைகள் சொல்றாங்க பேசிட்டே இருப்பாங்க என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கிற தெரியும் அப்படி உடனே தப்பேர் வந்துடும் சும்மா இருந்தேன்னா என்ன போல யாரும் செய்வாங்க சொல்லுங்க அப்படிலாம் தெரிஞ்சிருக்கேன் இவங்க செஞ்சு விட்டாங்க அடுத்த தீர்த்தடைந்து கொள்ள அமைதியா இருப்பாங்க சத்துவ மனசு அப்புறம் தர்மபுரி டம்பம் தானல் தர்ப்பம் நான் தான் பிரிவாளர் என்ன வராது தற்பம் டம்பம் அங்காரம் மூணுமே இருக்காது யாராவது தான் நடக்குது அது என் செயலாவது ஒற்றுமே இல்லைன்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட அருவமனதை உடையவராகிவிட்டார் ஒன்னா என்ன கருப்பி சம்பந்தம் கருப்பு இரும்போது நெருப்பு போட்டு எடுத்தோம்னா சக்கை விட்டோம் அது தண்ணி தொட்டு தான் விட்டோம்னா நெருப்பு தான் அது போல இங்க பஞ்சபூதங்கள் பஞ்சபூத சூச்ச பஞ்சபூதங்களை ஒடுங்கும் போது சூச்ச பஞ்சபூதங்களா உடுங்க ஆத்மா உடுங்க ஆத்மா ஆதாரமா இருக்கு ஆதாரம் பற்றி இடவாழ்வு பேரால் சொல்லப்படுறது என்று கருத்து பற்றி அன்பு வகத்தில் என்றான் ஆனந்தியாக வேந்தன் அந்த வேந்தன் எப்படி இருக்கும் ஆனந்தமாக இருக்கும் சர்வகாமத்தின் பெரும் கைவிடத்துல சொல்றது அது எழுதி வச்சிருக்கு நிலை தேட சமூகத்தில் பேர் எ பதினாலு விஷயங்களும் அது எப்படி வந்து சொல்லப்பட்ட நிச்சயத்தினாலே லெத்ரிஞானத்தினால மனது போலமா ஒழுங்கிருக்கும் போரணமா ஒழுங்கும் போது தடையில்லாம அந்த ஆத்மா ஆனந்தம் வெளிப்படும் அதனால பிரல கலப்பிரமானம் அந்த மனசு ஒன்றும் ஆஹ் இப்படிப்பட்ட ஆனந்தத்தை இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது அனுபவித்தே கிடையாது ஆச்சரியப்படும் அந்த மனசு அகோ அஹோ அப்படிங்கிற கையெழுத்துல வந்ததோ ஆனந்த மகிழ்ச்சி ஆடுன்னு சொல்லுவீங்க அந்தமில்லாத ஆயிடுச்சு அப்படி உருவாட மந்திரம் அவ்வளவு வணங்கினேன் உள்ளா காரணம் என்ன தலை தலை இல்லை தலை இல்லாத ஆனால் அது முதல்ல அவ்வளவு அமைதி ஏற்படும் ஒரு பைசா அளவு கூட அந்த தட கிடையாது அந்த நினைவு நல்லா வந்து விவகாரம் பிரார்த்தம் வரும்போது தான் கொஞ்சம் தடைப்படுது மசான் அனுபவம் விவகாரம் இருக்காமலே இருக்கிறது இல்லை சிறிது நேரம் கொடுக்கும் கொடுக்கறதுக்கு பரிபூர்ண அமைதி உண்டாம் அந்த அமைதியாக வரக்கூடிய ஆனந்தங்களுக்கு அவ்வளவு யுகப்பிரம் ஜலப்பிரம் இருந்தோம் இணையா முடியுமா இருக்குமா அப்படி போல இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆனந்தம் சாஸ்திரம் சொல்லி இருந்தாலும் கூட ஜீவடி நமக்கு எதுக்கு யாருக்கோ வந்து நமக்கு என்ன நமக்கு எதுவும் கிடைச்சி செய்தி போ அப்படின்னு சொல் மாத்திரம் கிடைக்க திருப்பி ஒரு போல ரெண்டு கோடி இல்லை உதாசீனப்படுத்தி அமைதி அடைவு சின்ன சிதா இருக்க அடிப்படை பிடிச்சாடா அது வரும் அடிப்படை என்ன ஏகா பிரபல அனைத்தும் எத்தீங்கிற ஒரு நிச்சய அடிப்படை பிரச்சனை அத்தகைய நிச்சயம் வரும்போது இதெல்லாம் கிடைக்கும் ஞானத்தின் பயன்கள் ஆகிய நானும் கிடைக்கும் எவ்வளவு மையம் இருக்கு மக்கள் கிடைக்கும் அவ்வளவு போதும் கிடைக்காதுன்னா இது சின்ன மண்யம் இல்ல பெரிய நாள செஞ்சிருக்கீங்க என்ன யாருக்கு கிடைக்குது சன்னியாசி இருக்கு இல்ல எந்த சன்னியாசி இருக்க இல்ல செய்தி இருக்க இல்ல பிச்சை இருக்க யாரு சொல்றாங்க சர்ப்பம் ஆங்காரம் இதான் உடனே இருக்கல ஒழியா கிடையாது உடனே அப்படித்தான் தென்னட அப்படித்தான் இருக்கு அங்கேயும் அங்கேயே மலஞ்சாக்கிறதா செய்ய மலர் தான் உணம் சேர்த்துக்கிறது தான் நான் பெரியவாழ் மாலை மாதிரியே வாங்கிறது தான் அது மேலே பார்த்தோம்னா பெரிய ஆடம்பரம் கொஞ்சம் கொஞ்சம் ஆடம்பரம் இல்லை அங்கே நிமித்தியா சில பேர் இருக்கிறவங்க அவங்க மாதிரி என்ன என்னால சில மூணு இல்லையா அவங்களுக்கும் அவ்வளோதான் இருக்காங்க அவ்வளோதான் வைராக்கிய இருக்க வேண்டிய இவையா அவங்களுக்கு என்ன அப்படி போகுது இங்கே இவைய வைராக்கியவங்களுக்கு தான் அவங்களுக்கு அது முனைஞ்சவங்க சாமான்யமா அது பெரும்புரமில்லை அப்படி போல ஏதோ இங்கேந்த ஆசிரமத்துல ஒருகத்தை பிற்காலத்துல செய்துனா அடிச்சுட்டு சொல்லலாம் அப்போது பண்ணும் எழுதினா என்ன செஞ்சு அபியாச பலம் சின்ன பாடுபட்ட ஒரு மகிழ்ச்சி உணர்ந்தவர்கள் எப்பாடுபட்டாலும் போக மாட்டாங்க திரும்ப பார்க்க மாட்டாங்க படிச்சுக்கோங்குருளால் பெற்று என்றான் கேடா ஞானவேந்தன் மகாராஜா தரவு இதில் முன் நாலு பாடல்களில் ஞானத்தின் பயனைப் பெற்று சொல்லி முடித்தார் அதாவது கருத்தகம் பிராப்தப்பட்ட பிராப்தியம் துக்காபாவம் சர்வகாமத்தின்றி நான்கு பயன்களை நான்கு பாட்டல்களே அறிமுகப்படுத்தினார் அதன் பிறகு விதநிதி நிலையை பற்றி சொல்வதற்காக இரண்டாவது உருவமனஸ் அருமனஸ் உருவ மனது பிரஜோனி தமிழன் உள்ளத உருவ மனங்கள் கஞ்ஞான காலத்தில் இருக்கிற எல்லாருக்கும் உள்ளதுதான் ஞான காலத்திலே அருமணம் என்றார் அது சத்தம் பிரதானம் என்ன செய்யும் அதாவது லோகவாசனை தேக வாசனை சாஸ்திர வாசனை சொல்லக்கூடிய வாசனைகளும் நம்ம கருவம் அசூயை முதலிய அசு வாசனைகளை பெயர் அவருக்கிட்ட உறவுகள் இருந்ததை போய்விட்டது ஞான காலத்தில் இப்போது ஞான காலத்திலிருந்து சத்து குணமணம் எப்படி இருக்கும் பிரச்சனை தான லட்சியம் இருக்கும் மிக சொல்லப்பட்ட குணங்கள் எல்லாம் இருக்காது வாசகம் இருக்காது என்ன இருக்கும் பிரார்த்தத்துக்கு நான் சாட்சிய இருக்கிறேன் பிரார்த்து முடிவு வரைக்கும் செயல் இருக்கும் நான் சரவுக்கு பரமானந்த பிரார்த்தை பெற்று என்ற நிச்சயம் இருக்கு அது நிச்சயத்தை பற்றி தான் ஓரளவு சொல்லி அடுத்ததுல விஜயம் அந்த ஒரு அருள் மனசும் விஜயமே ஆசை அடையுது ஜீன தருக்கும் செப்பிய மன தருவம் ஜீவன் புத்தி அடைந்த பிறகு அந்த மனமானது எப்படி இருக்கும் பரவாயில் மேல் நாசமாகும் பொங்கல் பெரிய பரவ ஞானம் வந்த பிறகு நிச்சயம் ஆனால் சாமான் முடியுமா அது நாசமாகும் அப்போதான் அந்த மனசு நாசம் தாவரும் நிலநீர் நின்றாய் சர்க்கு அவர்களால் பெற்று கேவலமாகி நின்றான் கேளிலா ஞானவேந்தன் கேவலம் தனித்ததுன்னு அர்த்தம் எதோ சொல்லுவாள் அவன் கேவலமா போயிட்டான் என்ன ஒண்ணு ஒன்று ஆதரவு இல்ல அரசுக்கு ஆதரவு இல்லையா இல்லை ஒருத்தருக்கு பெரிய ஆதரவு இருப்பாங்க இவருக்கு ஒருத்தர் ரெண்டாவது பேர் நேரம் ஆதரவு கிடைக்கும் அதனாலே அந்த நிச்சயம் வந்து பிரம்மசுரம் ஒன்று தான் கேவலம் ஆகி ஞானவேந்தன் சந்தேடு அது இல்ல சீர் கூட சந்தை கிடையாது அவித்தியாகும் பெரிய நீர் போல் திருபாய் பத்தி இறந்து போன ால வந்து சனிதழ் பெரிய சோழன் காலத்தால் தோளை செய்வதற்கு அது பிரார்த்தம் செத்து போயிருக்கும் அப்போ வந்து அது பஞ்சபோதே நெருப்புக்கோ அல்ல மண்ணுக்கோ தண்ணியிலையோ காத்து வரவரிடா போயிடும் கொல்லப்பட்டையில இரும்பு சுடுவாங்க அது காலம் இருக்கும் ரெண்டு பேரும் தெளிப்பாங்க போயிடும் அது போன காரணத்தினால அது அப்படி போல சூரியம் அனைத்தும் சேர்ந்துடும் சேர்ந்துக்கிட்டாக்க இந்தியிருந்தாங்க சேர்ந்து சேர்ந்து போகுது அப்ப சரி ஏற்கனவே அவைத்தி நாசம் அடங்கி போச்சு எதுவுமே கிடையாது அது போயிடுச்சு சர்ச்சையானதான் அது அவத்திய போயிடுச்சு பிரதிபிடிக்கணும் மனசுல பிரதிமிக்கணும் ரெண்டுமே இல்ல பிரதி யோக கிடையாது கண்ணி தெரியும் அப்போ இந்த தோளை செய்யறவங்க அது சேர்த்து போயிடுச்சு அந்த காரணம் சுற்றில கர்மேந்திரி மஞ்சகம் ஞானேந்திரி மஞ்சகம் வாயு பஞ்சகம் யோகி பெரிய உண்டு சின்ன அளவில் இருக்குன்னு சொல்லி பயன்படாது கும்பில கூட சூரியதான் அந்த கணவன் தான் அவித்தையும் அந்த கணம் அவைத்தையும் அந்த கண்ணு பெருமையும் இல்லை அப்ப என்ன பண்ணுவோம் அரிசா ஆறாவது அரிசா போகுது சேர்ந்து போகுது சூரிய பிரதிபிம்பம் இங்க சனியில தெரியுது அப்படி போல பிரதிம்பம் யாரு அதான் அப்ப ஜீவன் சூர்பத்துல ஒளிஞ்சிடலாம் இப்ப சிறப்பு அந்த கடமை பெரிய பிறப்பில்லை பிறப்பில் இருக்கு இந்த லட்சணம் சொல்லப்பட்டிருக்கு இந்த லட்சணம் வர்றதுக்குள்ள அதனால இந்த நிலையை பெற்றான் கேட்க வேண்டாம் இது லட்சணம் அந்த மீண்டும் சரீரம் இருக்கும் அந்த ஆசை அடையாம் அது என்ன பிறப்பு இல்லை பிறப்பு இருக்குது எலக்ட்ரான் இல்ல வேற வேற காலிசி கட்டன்னு தான் சொன்ன போடுது மாத்த சாஸ்திரங்கள்ல பலவனே சொல்லப்பட்டிருந்தானே அது புரிஞ்சா சுனிதி கிட்டக்கி உள்ள புரிஞ்சவளியே அனுபவி புரிஞ்சாரு அது வந்து லைக்கறோம் เนาะ இது மந்திரையில சொல்லப்படும் அந்த प्रारதமானது வந்து ஒரே போலையது பிறப்பு கிடையாது இல்ல நீங்க மீண்டும் பிறப்புக்கு ஆதாரமா இருக்கிற சரீரமே நாசம் அடைஞ்சு போகுது அப்புறம் எப்படி ஆகும் இதா பிறப்புக்கு இல்லாத இந்த யாருக்கு வரும் அடைந்தவனுக்கு அபியாசிக்க அபியாசி ஜோதி அடையணும் அப்புறமா அந்த கட்டம் இவங்க ஒரு கார்த்தி வேந்ததுல இவ்வளவு செல்லப்பட்டு அந்த சாஸ்திரம் கிடையாது பதவித்திலும் சொல்லக்கூடிய சாஸ்திரத்துல இல்லை கடைசி வரைக்கும் மரணம் செல்லப்பட்டிருக்கு இல்லையில எனக்கு பிறப்பு இருக்கட்டும் அப்படின்னு வேளாண் ஆசிரம் வேண்டியது இல்லை ஏன் பிறப்பு இருக்குன்னு சொல்றாங்க ஏதோ அல்பசுகத்துக்கு ஆசைப்பட்டதாக வேணாம் மைத்தாங்க ஆயிடுச்சு இப்ப பாவனை காலத்துல பாவனையும் போயிடுச்சு அப்ப துக்கம் எங்க பிரம்மான் ஆயிடுச்சுனாலேயே துக்கம் இல்ல பிர சேர்ந்து போய் பிரிவு முடியாது அல்பசுகத்தில் ஆசைக்காக அஞ்ஞானம் தான் ஒருவனுக்கு அதிக சம்பளம் வருதுன்னு சொன்னா சின்ன உடனே பிடிப்பான பிடிக்க மாட்டான் அது போயிருவான் பெரிய உதயம் கிடைக்கிறனால பிடிச்சத இருக்கலாம் அப்படி போல மேல் ஒரு நிலை இருக்குன்னு எவனுக்கு நம்புறானோ நம்பிக்கை ஒராக அவனே அதை விட முடியும் கிடந்த விட முடியாது அப்படி போயிருந்தா மூச்சுக்கள் போயிடும் அந்த மூச்சுக்களுக்கு இந்த இலக்கணம் பொருந்தும் மத்தவங்களை பொருந்தும் பொருந்தாவது நம்ம அவசரம் சும்மா உட்காந்து கூட வர மாட்டேங்கிறாங்கல்ல கொஞ்ச நாள் போக போக ஆரம்பி பாருங்க மூச்சது அவனுக்கு கொடுத்துருக்காரு பிடிச்சுட்டு போக வேண்டியதுதான் எப்படி மேல்படி போலாமல் கண்டிப்பா போலாம் செடியாச்சு அப்பறம் பண்ணி இப்படி இவர் போனது எங்கிருக்கு தெரியாம இருந்தாங்க அப்படி காட்டுவாசில வருவா போவாங்க இல்ல கேள்விப்பட்டாராம் இத்தகைய இப்படிப்பட்ட மேலே சொல்லப்பட்டிருந்த தினஞானம் பெற்றவனாயி எழில்மொழி ஆகி அழகு மொழி மனசு அர்த்தம் கோபமும் உண்டு கோபத்தை மனசுலாம் இருக்கார் எழில் அழகு என்ன இருக்க அழகு எங்க வரவுது தனியான அழகெல்லாம் ஞான அழகு மைத்ரி கருணி மிதி அதிர்ச்சின்னு சொல்லக்கூடிய நான்கு குணங்கள் இருந்தாலும் அழகனு பேர் ஞான அழகுன்னு அடிப்படை குணங்கள் இவ்வளவு ஆனார் எழில்மொழி ஆகியங்கும் சித்தனா ஜெரு தன்னை அடைஞ்சு அமைச்சர் முன்னாடியே ராஜா மந்திரியா இருந்தாங்களே புத்தகம் ஒருவன் முதல் மந்திரியானவன் கேட்டு சரி நாம் நேரம் போய் கேட்போம் வினைவிட வேண்டும் என்று சொன்ன கர்த்தன அரசை தேடி கண்டடி பணிந்திருந்தான் கர்த்தன் என்ன கர்த்தன் இங்கே மகர்த்தன் மாபோகி மாத்தியாகின் எல்லாம் செய்து முடித்தான் மாபோகி என்ன சாப்பிடுறத கிடைச்சாங்க பசிக்கதே கிடைச்சா சாப்பிடுறத உடம்பு இடம் கொடுக்குது அப்புறம் மா தியாகி சகல தியாகி என்ன தியாக மனசே விட்டாச்சு மனசு பயம் வந்துடும் இவ்வளவு ஆசை கொண்டு போறதா இவ்வளவு போறதா அது மட்டும் திடிக்கணும் அப்படின்னு பயம் வந்துடும் கஷ்டப்படுத்த கூடாது ால் தன்மையால் வினோதம் சொன்னால் பகர்மனவை நிறுத்தல் வேண்டும் திருமண நிறுத்தல் வேண்டும் பலபரப்பில் அகலப் பண்ணி அவள் சோவாத முயற்சி பெறான் அது சூழ்நிலை அதுக்கு தற்போது தெளி மட்டும் ஜெய்சீவன் சூழ்நிலை சொல்லுவா என்ன ரொம்ப வற்புறுத்தப்படாது மனம் தோது ரொம்ப கஷ்டப்படுத்த போகுது மனதே சிறுமாவை தண்ணீர் சின்ன குழந்தை மாதிரி ஜாஹிரா இருக்கணும் சில பேர் வந்து தீவிரமா செய்ய பிடிச்சத விசேஷத்துல வரு என்ன திரும்ப தேவையில்ல வேலை திருமண திரும்பிட்டு இருந்தாரு என்ன நல்லா இருந்தாரு என்ன தெரியும் இப்படிதான் சில விஷயங்கள் வச்சுக்க வேண்டாம் ஏதோ விஷயத்திலே ஒரு ஆக்கிரமிக்கும் போய் ரூம் பண்றதுதான் மனசு வளர்க்கறது அது அடங்குறது இல்லை ஒரு ரூம் பிடிக்கிட்டு போயிருந்தேன் கிடைக்கு பிடிச்ச அதனால விஷயம் தெரிஞ்சுக்கணும் சிந்தனை பண்ணும் போது கொஞ்சம் கஷ்டப்பட இட்வேண்டாம் அதை பார்த்துக்கணும் எல்லாம் அனுபவம் அந்த கடனு சுத்திருக்கு சுத்த இருந்தேன் மண்ணு பெண்ணு பொண்ணு சுத்தி இருக்கிறேன் எல்லாம் அடைக்கும் ரெண்டுதான் அடைக்கும் மண்ணு பெண்ணு பெண்ணு தான் பெண்ணும் பொண்ணுதான் மண்ணில பொண்ணு அடக்கம் தான் இந்த ரெண்டு ஆசையுடைய பிரிவு தான் கோடிக்கடி தான் ஒரு பிரிவா ரெண்டு பிரிவா இருக்கு உலக மக்களுக்கு ஆசை ஆசைக்கோ அளவு கடைசி பண்ண இத்தனை ஆசைகளை தாண்டி போகணும் சொன்னா எவ்வளவு அந்த கடை சுத்தம் இருக்கணும் கடைசியம் இப்ப கடைசியில தாங்கிட்டு சுத்தம் நிலை வர்றது என்ன படிப்படியா விடுமூல ஒரு திடீர்னு ஒரு முறை காரியம் அதனாலதான் சேவை பண்ணி சேவை சேவை நடந்தான் ஒரு காசு வேலை பார்த்துருவேன் வேலை பாத்துருக்கேன் என்ன கொடுத்தேன் என்ன வேலை பாத்துக்கூவா கொடுப்பாங்க என்ன பண்றது நமக்கு மகாராஜாவானவர் காட்டுக்கு சென்று ஞான சொல்லப்பட்டது அதன் பயனாக கிரு சரகாமட்டிலே ஆளு காலத்திலேயும் அவருக்கு இணை இல்லாத சக்கரவர்த்தி அடைந்தார் அதே போல காட்டிலே தேவம்பண்ணி ஞானம் அடைந்த பிறகும் அவருக்கு நிகரம் அவர்கள் அவர் முற்றும் பிறந்தவர் படிணத்தால் போல இன்றைக்கு சதாச பிரம்மேந்திரால் அதிஷ்டானத்தில் நடக்கின்ற அவர்கள் அவர் மற்றும் என்ன முனைவர் கீர்த்தி புஷர் அந்த அதிஷ்டானத்தை செப்பலிட்டப்பட்ட சதாசிவானந்தர் சுவாமிகள் அவர் அவர்களாலே முடிவு செய்தார் அவர்களுடைய குரு பூஜை இன்னைக்கு நடந்தது அப்படிப்பட்ட மகிமை உள்ள நிலை மகாராஜாவில் ஏற்பட்டதாக இந்த கையில் சொல்லப்பட்டது இப்படி இருக்கிற காலத்திலே இவரை பற்றி நாட்டில் கேள்விப்பட்டு அந்த மந்திரிகளிலே மிகவும் சிறப்பான மந்திரியான முதல் மந்திரியானவர் நேரில் கேட்போம் என்று அந்த ஆரியப்பாட்ட ஆரம்பம் இத்தகைய ஞானம் பெற்று எளிமணி மேலே சொல்லப்பட்ட தத்துவானம் இளம நிலைஞானமாக அதாவது ஒருவரால் கலங்காத புத்தி வென்றவனாகி என்று அடைமுறை கொடுத்தார் அப்படி போல இத்தகைய ஞானம் பெற்ற எளிர்மணி ஆகியங்கும் மைத்ரி கருணிபுரு வீட்டில் சொல்லக்கூடிய நான்கு அழகு குணங்களை உடையவர் ஒருவன் கேட்டு முதன்மையாக கேட்டு வினவிட அவருடைய ஏன் இப்படி வந்தீர்கள் என்று விளக்கமாக கேட்டு தெரிந்து கொள்ளும் பொருட்டு வேண்டுமென்று கர்த்தனை அரசை தேடி கண்டடி பணிந்திருக்கின்றான் மாபோகி மாத்தியாக உள்ள அமையதில்லை அடிப்படை நிலையை வணங்கி நின்றான் என்று பாட்டு முடிவு பொருள் மேற்கட்டியாகி தீபமாதாகி செங்கதேர் காற்று மேி விடுதலை பெற்ற ஞானராஜனா இருக்கார் அந்த காட்சி அந்த ஆசிரியர் பூ அணையாகி உரிமையே அவருக்கு படுக்கையா இருக்கிறது வானம் பொருந்தி மேற்கட்டியாகி அங்கு அரண்மனையிலே மேற்கட்டி என்று வைத்திருப்பார்கள் அலங்கார அலங்கார துணி அது போல இங்கே ஆகாயமே தீபமா தாகி இந்து தீபத்திகள் பிரகாசங்கள் இருக்கும் இங்கே தீபங்கள் சூரிய சந்திரன்தான் தீபங்கள் பகவிலே சூரியன் இரவிலே சந்திரன் வீசும் காற்று மேவு சாமந்திரமாக ஆகியன பெண்கள் ம் போவார்கள் இங்கே பாட காத்து காற்றுகள் தான் விடுபட்ட நிலை மனமானது போதமாக பஞ்சத்திலிருந்து விடுபட்ட நிலை இருக்கே அதே மனைவி அங்கே மனைவியை சோகம் கொடுத்தால் இங்கிலேயே விடுதலை ஆன பிறகு ஆத்ம சோகம் கிடைக்கிறது அத்தகைய மனைவி இன்பம் இருக்கே கலப்பு இல்லாத இன்பம் தனித்த இன்பம் விசே சுகம் கலப்பு உள்ளது அது தோன்றும் என்பது அழிகிறது இது எப்போதும் இருக்கிறது இது சுலித்த அனுபவத்தில் நூற்றுக்களுக்கு விசாரணை நாளை கிடைக்காது அஞ்ஞானிகளுக்கு கிடைக்காது ஞானிகளுக்கு சமாதிய ஆனந்தம் உண்டு அத கேவலமாகி இன்பமாகி கிளர்ச்சியான இவ்வளவு நிலையில் இருக்கிறமே என்று துக்கப்படவில்லை அரண்மனையிலே இருந்த வாழ்க்கை என்ன காட்டுகிற வாழ்க்கை என்ன என்கிறவர் எந்த விதமான கவலையும் படாமல் கழிச்சியாய் குடும்பலமாய் மனமானது எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கிறது பத்தகைய சமபாவனை மேலு கொள்ளங்கள் எல்லாம் தவிர்க்கப்பட்டு சமத்துறை எப்படி இருக்கிறதோ அப்படி போல மனமானது ஆசாபாசங்களாகிய மடுகள் எல்லாம் தவிர்க்கப்பட்டு ஒரே ஆத்மசர்வமாக பிரம்மசர்வமாக நிலையை பெற்றார் இப்படிப்பட்ட நிலையை அந்த மந்திரி பார்த்தார் என்று இந்த பார்த்து வீட்டில் இருந்த அமர்ந்த உதவு போவனாய் மே தெரியாத முதன்முனே இருக்கின்றான் முடிவனாய் ஒருவனாயி மீண்டும் அவருடைய நிலையை மந்திரி பார்க்கிறார் சொல்றார் ரதம் முதல் சேனை சோழ அங்கு அரண்மையிலே ரஜ கத துரக பதாதி என்று அந்த காலத்துடைய சொல்லுவார்கள் இந்த காலத்திலே அம்மன் வெண்ணு என்று அதாவது கடற்படை தரைப்படை ஆகி மூன்றாக வைத்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ரத முதல் சேனை சோழ ரத்ன சிங்காதனத்தில் அவரத்தினாலே பதிக்கப்பட்ட சிம்மக்கால்களுடைய ஆசனத்தில் இருந்தார் விதவலங்கார்த்தோல் ஒவ்வொரு நேரத்துக்கும் ஒரு அலங்காரம் பண்ணிக்கொள்ளக்கூடிய சாமர்த்தியம் ராஜன கொண்டு சக்கரவர்த்தியான அமரும் வேந்தனும் இப்போ இருக்கிறார் காட்டுல உதவும் கோவனாய் கோவன துணியை போயிட்டுனா ஒருத்தர கேட்கறது இல்லை குபகோணத்துல ஏதாவது இருந்தாங்க அது உதவக்கூடிய துணிகளுக்கு ஒன்று கட்டிக்குவாங்க அவனும் உரு தெரியாத நீராய் அங்கே நிலவுல அந்த கூழுக்காக கொஞ்சம் சொல்லிகளை பொறுக்கி தீமுட்டி செய்யறது வழக்கம் அதுக்கு சாம்பு இருக்கும் அந்த சாம்பு போட நம்ம உடம்பு பூச்சிக்கிட்ட உடம்பு கொஞ்சம் இருக்கும் அது உருவ தெரியாமையே முழு நீராக பூச்சிக்கொண்டிருக்க உடம்புறாங்க முதல்முடியே விரிச்சர் என்றார் முன்னால தாடி அங்கே சவரம் பண்ணிக்கிட்டு அழகாக இருக்கிற நிலை போய் ஒரு தாடி நிறையவும் பின்னாலையும் கூந்தல் இருக்கிறதாகவும் என்றார் முனிவனாய் ஒருவனாகி ஏகனாய் ஒரே தனித்தவனாய் அங்கே தனித்த ராஜாவாக இருந்தார் இங்கே தனித்த ஆத்ம ராஜாவாக ஞானராஜா நிலையை விட்டு இருந்தார் பாட்டோட அவனுடைய காட்சியை முடிக்கிறார் கரீ ரதம் இவர்தல் இன்றி கால்நடை ஆகி அங்கே யானை மேலையும் ரதத்தின் மேலையும் குதிரை மேலையும் சவால் செய்து கொண்டிருந்த நிலை போய் ஒரு ரெண்டு கால்தான் அவருக்கு வாகனமாக இருக்கின்றும் பிச்சைகளே முன்ன சொல்லப்பட்ட நாலு இது பட்சையும் சொல்வார்கள் அபிமான பிச்சை கதலா பிச்சை சந்தான பிச்சை பரிவுளக அதாவது இந்த பிச்சைகளிலே அதாவது குறிப்பிட்ட வீடுகளில் மடங்கு கருவலி போறது மதுகிற பட்ச ஒரு இடத்துல சாப்பிட்டு அப்படியே போயிட்டே இருப்பாங்க அப்படி போல இவர் என்ன பண்ணார் உரியதோர் மனைவி நீங்கி அதாவது அய்மான பட்சி இல்லாமல் ஊரின் எந்த ஊர் கணக்கு இல்லை மனம் போன போக்க போய் பசுத்தான் இப்போது அரசாங்கத்தில் எப்படி அளவு கொடுக்கோ அப்படி இல்லாமல் இப்போ உடம்பெல்லாம் அங்கமாக இப்படி தெரியும் அவ்வாற செய்யும் ஒரு இடமின்றி இல்லாமல் இருந்து கொண்டிருக்கின்றவர் சொல்ல ஆரம்பித்தார் வெளிப்படுத்துகிறார் சரித்திரோ அவ் உடலீதோட இவன கருள வேண்டும் என கரி ஓம்குமாரே இப்போது வரும் அரசனத்திலே உண்மை விட ராஜன் கிடையாது சக்கரவர்த்தியான இந்த தவவடி வாகி எங்க சரித்திரல் எட்டி நிற்கோ போது நீங்கள் இந்த தவடி வாகி ஒன்று புரியவது என்ன இருக்கிறது இவன் எனக்கு அருள வேண்டும் இன்னும் நான் கேட்பேன் செல்கையில் கேட்கிறது அதற்கும் சொல்ல வேண்டும் இதனாலே எனக்கு அறிவு ஓங்குமாறு எனக்கு விளக்கம் கிடைக்க வேண்டும் நான் உண்மை பார்த்துவிட்டு போனாக அங்கே கேட்பார்கள் அதுக்கு நாம் பதில் சொல்ல வேண்டும் ஆகவே இந்த விளக்கம் தேட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் பண்பதாம் மேலாமூத்தி பதத்தை வேண்டியது ஞான பார்வையில் கூடிய பதத்தினை வேண்டி இந்த நான்கு முத்திகளும் போய் அடையிறது கைகுண்டம் அல்லது கைலாசம் எந்த உபாசன தெய்வத்தை வழிபடுகிறார்களோ அந்த உபாசன உலகத்தில் சாஸ்திரம் சம்மதம் அப்படி பதத்தினை வேண்டில் இன்னும் பட்டி நின்று இல்லறத்தை முதலில் இல்லத்தில் எல்லாரும் இருக்க செய்கிறார்கள் அந்த இல்லறத்தை பதப்பட நிறுத்தி ஏகல் பண்ணலாம் அதை ஒழுங்கு செய்து விட்டு நீங்கள் அதை அபியாசம் பண்ணலாம் உபாசனை செய்யலாம் அதை விட மேலா முத்தி பதத்தை ஐந்தாவது முத்தி ஆகிய கைவில்ல முத்தி நீங்கள் அடையணும்னு சொன்னாலும் கூட விருப்பம் இருக்குமே ஆனால் ஞான பார்வையை கூடும் சாஸ்திர உணர்ச்சி இருக்கிறது சாட்சி பவானியா இருக்குதான் கூடும் கேள்வியை நான் கேட்கிறேன் அப்படி இருந்தாலும் இது மூன்று கேள்விக்கு அப்பாலே நீ ஏ ராஜன் ஆகிய தேவரீர் எப்பதை திணை வேண்டியதற்கு மேல் பதம் இல்லையே ஆனது என்றான் பரதேசம் அர்த்தம் என்பது கிடையாது எல்லா வரநாடுதான் இருந்தாலும் நாட்டை விட்டதுனாலே ஆட்சியாளர்கள் வேற என்ன பண்ண அவருக்கு பரதேசியாதான் அர்த்தம் ஆக இந்த பரதேசி ஆனது என்றான் போது அந்த காலத்தில எல்லாம் இந்த சிட்டி நாட்டில் உள்ள அந்த ஆட்சிகள் வருங்க அயமானத்தினால அவ இனத்திய நகரத்த எங்குசாமி எத்தனை பேருன்னு கேட்பாங்க அப்புறம் மற்றவர்கள் பரதேசம் பரதேசு கேட்பாங்க வேற்று நாட்டு அது வந்தவங்க வெளியூர் காரன் நடத்த வெளிநாடு இல்லை வெளியூர் காரர் இப்பயும் சரி பரதேசம் தான் ஏன்னா வேலூர்லயும் வந்துருக்கு இருந்து அப்படி போல கேட்பாங்க அப்படி கேட்டாங்க அந்த மகதேச யான தேசிய தம்மதா சொல்லுவார்கள் எல்லாரும் சுதேசிகள் தான் இவ தான் பரதேசம் என்ன யார் ஒரு நான் தான் அப்படி ஒரு அவர் கேட்கறது அவர் தமசா பதில் சொல்லுவார் அதுபோல இந்த பரதேசி ஆனது என்றான் ஏன் ஆனாய் என்று பதில் அடுத்த பாட்டு அமைவுடைய நீ கோய் அடைவுடன்ட்டாய் இளவே சித்தம் இது சமைவுடன் சங்கல் நன்றாய் நைவிட வேறோர் வேந்து நாட்டிலே என்பதற்கும் இந்த பாட்டில முதல் கேள்வி சொல்றார் அதோட கேட்புறவர்கள் மனதை அங்கே ஓட விடாமல் உருவப்படுத்தணும் என்ற விதியும் அமைடைய அமைச்சரின் போய் மந்திரி சபையில் மிக நல்ல சிறப்பாக சேவை செய்த ஏ ராஜனே மந்திரியே நீ மிகுந்த அமைச்சர் முதல் மந்திரியாக இருந்தீர் ஆனாலும் இப்போ சொல்லக்கூடிய விஷயம் அனைவருடன் எனவே கேட்பாங்க என் என்னுடைய பொருத்தமாக மூலிகைய கேட்டிருக்கிறேன் நான் பதில் சொல்லும்போது இமயளவே சித்தம் இதுவது என ஓடாது கூட இமயளவு கண்மூலி கல்வி திறக்கிறது இமையாளன் கைவிட பொழுது இது ஒரு சகண்டம் வினாடி என்று சொல்வாரு கண்ணி பொழுதும் கைவிட்ட பொழுதும் ஒரு இமை அதாவது ஒரு வினாடி அல்லது ஒரு சகண்டிகளுக்கு சகண்டம் ஓடாதுடன் கேள் ஆக்கலதண்டம் புறக்கலதண்டம் மன அமைதி நீ சொன்ன சங்க நன்றாய் சொல்ல முதல் கேள்வி பதிலுக்கு சொல்கிறேன் நினைவிட நாட்டில் என்பது ஒக்கும் எம்மை தவிர ராஜன் இந்த நாட்டில் இல்லைன்னு சொன்னீர்கள் அது பொருந்தது அதுக்கு பதிலாக தான் அடுத்து பாட்டுல இன்னும் கேள்வி ாய் விருந்து தோன்றும் இப்போது முதல் இரண்டாவது பயிரை சுற்றி மூன்றாம் கேள்வியை முன்னறையாக ஆரம்பிக்கிறார் இல்லை பதப்பட நிறுத்தி ஏகல் இதில் ஊக்கும் அடையக்கூடிய அடைஞ்சிருக்க பெரிய புராணத்தில் ஆழ்வார்கள் எல்லாம் அது மத்திய அடைஞ்சிருக்க சொல்லப்பட்டுள்ளன பொருத்தம் தான் அதனால இல்லை பதப்பட நிறுத்தி நிலத்தில் இருந்து கொண்டு அதை ஒழுங்குபடுத்தி தனியா இருந்துகிட்டு செய்யலாம் இதம் என்றால் ஒருத்தம் என்று பொருந்தும் தோல்வி என்றாய் சொல்லக்கூடிய நிலையானது ஜகராஜனை போல ஞானப்பாரு சாட்சி பாவனினாலே வரும் என்று சொன்னாய் அது வாஸ்தவம் தான் விருப்பமாய் குடும்பபார திடமதாய் அழுதுபோருக்கு ஆசா பாசங்களோடு குடும்பங்களே இருந்து விவகாரம் பண்ணக்கூடியவர்களுக்கு எங்கெல்லாம் பார்வை தோன்றும் அது எப்படி வந்து திடீர்னு வந்துடும் ஒரு போதும் வராது திரு ஜனகராஜன் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னால் அது மகாராஜா பைடக தீபத்தை சொல்றார் அப்படிப்பட்ட ஜனராஜனோட தன்னுடைய ஆட்சி பொறுப்பை மந்திர கொடுத்து விட்டு சில காலம் தனித்திருந்து அபியாசம் பண்ணி தான் ஞானமடைந்தான்னு சொல்லப்படுறேன் இது தீபத்தில் சொல்லப்படுறேன் அப்படி போல அங்கே ஆசை எடுத்து அந்த ஆசைகளை தனித்திருந்து அப்படியாவது பண்ணால் தான் முடியும் இல்லைன்னா முடியாது அதனால உடத்த விழுந்து கொண்டே ஆசாபாதம் கூண்டு கொண்டே முடியாது ஆனாலே எப்படி கூடும் என்று கேள்வி கூடாதுன்னு அர்த்தம் இந்த கேள்விக்கு பதில் கூடாதுன்னு அர்த்தம் ஆகவே இது எப்படியால் கூடாது என்ற கேள்விக்கு இன்னும் துறையான் பொருளை பற்ற மாட்டாட்ட அவதானம் இனமே புறநோக்கான இல்லம் கருதிய புற நோக்காக போகும் தோன்ற அறிவோம் நாமே கேளாய் இப்போ மந்திரி ஒரு இடையிலே அதாவது குடும்ப பார்ப்பிலையும் இருக்கலாம் சாட்சி அட்டாவதானம் இரு கவனம் தசாவதானம் பத்து கவனம் நூறு கவனம் அப்படின்னா அந்த காலத்தில் பெரும்பொழுது இருந்தாங்களா ராமபுரம் துபதி அரண்மனையில இவர்கள் ஆதரித்த ஒருவர் பேச்சு கொண்டே இருப்பார் நூறு விதமான கேள்வி கேட்போம் கருத்து திருக்குறள் அட்டாவதானம் என்று ஒரு அந்த பள்ளிக்கூடம் வச்சாங்க அது ஒருவராக இவரு கூட தலைமாறுவாரு அந்த காலத்துல ரொம்ப தீர்மானம் இருப்பாங்க அடிப்படை படிப்பு எல்லாம் அந்த காலத்துல இருந்தது இப்பெல்லாம் கவிஞரும் சொல்லக்கூடியவர்கள் எழுதி கவி ரங்கத்தில் படிக்கிட்டு போறதவர் சரி பார்க்கம்ப படிக்க மாட்டாங்க இந்த காலத்து கையில் ஏன் ஞாபகத்தெல்லாம் போயிடுச்சு கவி மனம் பண்ணாதான் இலக்கணம் கேள்வி கொடுப்பாங்களாம் கவி மனம் பண்ணாவே முடியல பத்தாயிரம் எங்க பண்றது அப்படி பண்ணாக்க இலக்கியம் கற்ற இலக்கணம் கூறுக என்று விதி அதெல்லாம் காலம் போயிடுச்சு இப்போ காகிதம் பேணா இல்லைன்னா காரியம் நடக்காது அதனால மனக்கணக்கெல்லாம் போட்டு இருந்தாங்க இப்போ காகிதம் பேனாதான் வேணும் ரெண்டு வரி மூணு வரி போட்ட உள்ள மனசுல போடா இல்லை காகிதம் போட்டுதான் போட்டுருக்காங்க நிகண்ட நிகண்டங்கிறது ஒரு சொல்லுக்கு பல அர்த்தம் கொடுக்கக்கூடியது நிகழ்ந்த சோலாமன் நிகண்டு எப்படி பல நிகழ்வு இருக்கு அதெல்லாம் இலக்கணம் அதாவது மொழி வளம் மொழியுடைய வன்மையை படிக்கும் நிகழ்ந்தது இது வந்து ஞானசக்தி ஞாபக சக்தி அதிகமாக மனம் விழிபொருளே பற்ற மாட்டாது இந்த மனம் இருக்கு அட்டாவதாரம் தசாத பத்து ஞாபகம் எட்டு ஞாபகம் நூறு ஞாபகம்ன்ற நேரம் கூட ஒரு சொல்லு சொன்ன பிறகு ஒரு எண்ணத்திற்கு பிறகு உங்களுடைய உதிக்கும் விதி ஒரே சமயத்தில் எட்டு எண்ணங்கள் உதிக்கிறது நீங்க பேசுறீங்கன்னா பேச முடிச்சபோது அடுத்தவங்க பேசணும் சொல்றதெல்லாம் ஒரு சொல்லு போனது சொல்லு வரும் ஒரே காலத்துல பட்டு வர வரிசிக்க வரும் அதனாலம் அட்டாவதானம் கூட வரிசிக்கரமாக தான் வரும்போது ஒரே சமயத்தில் பசுக்க வர அது மட்டுமல்ல மனம் ஒரு பொருளை பற்றமாட்டாது மட்டுமல்ல பட்டாவதானம் இனமாவை புறணும் காணும் ஏதுனாங்க இது வெளிப்பார்வை வெளியில உள்ள விஷயங்களை படிச்சு வெளிமுக நாட்டம் கொண்டு வெளிமக்களுக்காக சொல்லக்கூடிய கலை ஆனா வீடு ஞானம் அடையதை விடுதலை என்ன அப்படிங்கறது என்ன கன உறுதியான உள் பார்வை உள் பார்வை எப்படி இருக்கணும் அது புறத்திலிருந்து விடுபட்ட நிலையில் இருக்கணும் அந்தமான அதை விடுதல் விடுதல் எல்லாம் என்ன அர்த்தம் விட்டு நிலை அர்த்தம் எதை விட்டு உரத்தே உள்ள பொருளில்ல பட்டுகள்லாம் விட்டுகளை தான் இருக்கும் விடுதலைன்னு விடுதலையே விடுதலை விட்டு போனதான் அர்த்தம் இருந்துட்டாங்க விட்டு வந்த அர்த்தம் அப்படி போல இங்கே விடுதலை மனதிலிருந்து இந்த ஆபாச ஜீவன் விடுபட்டான்னு அர்த்தம் மனம் என்ன செய்யுது மதத்துக்கு ஆழ்த்து மனதை முழுதமாக பிரிக்கிறோம் பிரஜோகம் தமிழ சத்துவனம் ரஜோக தமகுணங்கள் பந்தத்துக்கு ஆளுத்தது அதன் சொல்லப்பட்டது உருவமனம் இப்போது அருமமணம் இருக்கே அது ஞானத்துக்கு ஏதுவான மனம் அது வெளிநோக்கம் ஆக உள்நோக்கம் தான் விருதுனால கன என்ன திடமான உள்நோக்கு ஆகும் இல்லம் கருதிய புறநோக்காகும் இல்லற வாழ்க்கையெல்லாம் அரண்மனை வாழ்க்கை இல்லற வாழ்க்கை எதுமான வெளிமுக மனைவனோடு வாழக்கூடிய நிலையெல்லாம் உள்நாட்டில் என்னை பார்க்கறதுக்கு வர முடியும் தோன்ற யுக்திகள் உனக்கு விளங்குமாறு நானே அறிவு கையலா நானே உனக்கு அடுத்த பாருகிறேன் சென்று தோந்து சென்று தோந்துடுவரோ தான கங்கை இருக்கிற நதி காசி போய் தரிசனம் பண்ணணும் ஸ்நானம் பண்ணணும் ஆசைப்படுறவங்க தெற்கு நோக்கி போவாங்க கன்னியாகுமரி தான் போகலாம் தான் நோக்கமோ வடக்கு கங்கை அடையணும் போறதோ தெற்கே அதுபோல இங்கே இன்னும் ஒரு உதாரணம் சொல்கிறேன் அன்றியம் அவனி வாழ்க்கைக்கு அமைச்சர்களுடன் ஏகாந்தம் ஒண்டியே இந்த உலக நிர்வாகம் செய்ய ராஜா இருக்காங்களே உலகத்தில விவகாரங்களுக்காக சிந்தனை செய்யணும் என்று சொன்னால் மனிதனூடி யூகம் செய்வார் எங்கே ஏகாந்தம் தனித்திருந்து இப்ப நாம் படிக்கிறதுக்கே தனியா இருந்து படிக்கிறோம் இங்கே சட்டம் போட்டால் நாங்கள் சங்கடப்படுறோம் இந்த ஒரு சாதாரண ஆரம்ப நிலையிலேயே தனிமை தேவைப்படுகிறது ராஜ்ய விவகாரம் பார்க்கணும்னா இன்னமும் கவசியமான கருத்துக்களை பரிமாறிக்கிறதுக்கு மிக தனித்தேர்தி தேவைப்படுகிறோம் இது உதாரணம் ரெண்டு உதாரணம் சொன்னார் வேறு இதை நூக்காய் இதை பண்ணிப்பார் அதனால முத்தி வேணுமன்னு சொன்னார் நிற்பார் நிற்பவர் முத்தி சேர்ந்தார் இளத்தில் இருக்கிறவர்களும் முத்தி கிடைக்காது பிறகு சொல்லப்பட்டிருக்கிறது ஜனகராஜன் முதலானது என்று சொன்ன மாதிரி அவரும் தனித்து இருந்தான் அடைந்தாரிய சில காலமாவது அரசாட்சி முத்திபடி பண்ணிக்கொண்டு அடைய வேண்டும் உலகத்தில் உள்ள ராஜாக்கள் தனித்திருந்தா சிந்தனை மந்திரி போல உள்நோக்கமாகும் உள்நோக்கமானது மிக தனித்து இருக்கணும் அது துறது அவசியம் தேவைப்படுகிறது தாற்புரையுமே துறை முப்பத்தி கொள்கிறோம் ஞானம் சொன்னா அது குறைந்தபட்சம் சில அப்பகுதி அதாவது உதாரணம் சொல்லணும்னு சொன்னா கல்லூரிகளில் படித்து பட்டதாரிகள் ஆகிறார்கள் அது நிறைய கூட்டம் இருக்கு சில பேர்கள் தனித்து சபால் மூலமாக அல்லது தனி ஆசிரியரை வைத்துக் கொண்டு அவர்கள் படித்து அதே பட்டத்தை அடைகிறார்கள் ஆனாலும் கல்லூரியில் சேர்ந்து படிப்பதுதான் அரசாங்கத்தினுடைய கொள்கையுடைய தனித்து தனியாருடைய இருந்தே படிப்பதற்கு கொள்கை அடையாது ஏன் அவங்க சொல்லி இருக்கிறான்னு சொன்னால் வாய்ப்பு சீனாதவர்கள் இப்படியாக படித்துக் கொள்ளட்டும் படித்துக்கொண்டு அவங்க முன்னேறிட்டோம் இருந்தாலும் கூட அவர்களை தான் முதலிடம் கொடுப்பார் முதலாம் கொடுக்க மாட்டான் தபாலில் படிச்சு அல்ல தனியாக படிச்சு ஒருவன் பட்டம் பெற்றவனுக்கு இன்னொருத்தவன் கல்லூரியில் படிச்சு ரெண்டு பேரும் போயிட்டு போட்டா அவனுக்கு தான் முதல கொடுப்பான் முதலிடம் கொடுத்து இருந்தா ரெண்டு நாள் கொடுப்பான் அப்போது என்ன நம்ம தெரிஞ்சிக்கிறோம்னு சொன்னா பெரும்பான்மை சிறுபான்மை கண்டுபிடிக்கிறோம் வசதி வாய்ப்பு இல்லாதவர்கள் திரும்ப நிலை பெறலாம் வாய்ப்பு இருக்கிறாங்க அரசாங்கம் அதுபோல பிரார்த்தமானது ஈஸ்வர சட்டப்படிக்கு துறவடைந்தவர்கள் தான் திரமம் ஞானம் ஆனாலும் எல்லாருக்கும் துறவடைக்க பிரார்த்தம் அமையிறது இல்லை ஞானமானது பொது என்று முன்னே மகாராஜா மனைவியே சொல்லியிருக்கு அது அங்கேயாரம் பண்ணிக்கிட்டார் ஆனாலும் எல்லோருக்கும் துறவ மார்க்கம் கிடைக்கவில்லை பிறகு இளத்திற்கு ஞானமடைலாம்னாலும் மிகச் சிரமம் அப்படி இருக்கிறவர்கள் சில பேர் தான் இருக்க முடியும் ஆனால் துறைவடைந்த அனைவர்கள் அதிகமாக அடையலாம் அவர் காரணம் என்ன நிவர்த்தி அவர்களுக்கு உலக சம்பந்தங்கள் குடும்ப பாரங்கள் கிடையாது அப்படி இல்லாததுனால அதிக வாய்ப்பு இருக்கு பள்ளிக்கூடத்திலே காலேஜில படிக்கிற பையனுக்கு ஓய்வு நிறையா இருக்கும் அதே தொழிலா போதும் எவ்வளவு படிக்கலாம் ஆனால் வீட்டிலிருந்து படிக்கிறவன் வீட்டிலே சம்பாத்தியம் பார்த்துக்கணும் மனதோடு வாழ்ந்து கொள்ள இருக்கணும் இதே ஓய்வு நேரத்தில் படிக்கிறவளோ சிரமம் அவ்வளவு சிறப்பாக படிச்சாருன்னா அவர் தேவைதான் இல்லைன்னா கிடையாதுதான் அதுபோல மிக சிரமப்பட்டு பந்தபார்த்து விழுப்புரம் இருக்க முடியாது துறவு மார்க்க முடியும் ஆனாலும் எப்படி இலத்திலிருந்து படிக்கிறவர்கள் அந்த கல்லூரியில் படி வாய்ப்பில்லாத இருக்கிறார்களோ அப்படி போல இந்தியும் அநேகருக்கு துறவு மார்க்கம் அப்படி துறவு மார்க்கம் கூட அதுவும் அார்த்தமே இருக்கணும் கல்வி சந்நியாசம் பணம் சன்னியாசம் முசநியாசம் என்று பல பிரிவைகள் தண்ணி விட்டுும்பங்கள் பாசங்கள் என்று சொல்லி ஐசான சேமிப்பு பிரமன் தான் சத்தியம் என்றும் சாஸ்திரம் சொன்னதை பிரித்து பார்க்கக்கூடிய யோகிதே எவனுக்கு இருக்கோ அவன் பரம சின்னியாசன் பேர் பாவத்தாரட்சை என்னாலே பிரிமி திருச்சி முன்னேற்றத்தை பார்த்தான் அப்படிப்பட்ட ஒரு சாமர்த்தியம் எவனுக்கு இருக்கோ அவன் தான் பரம அடையும் போல் சன்னியாசம் பெற்றுக் கொள்வது வீட்டா சன்னியாசன் பேர் ஞானம் அடைந்தவர்கள் ஜீவனுக்கு வெளிச்சானதற்காக சன்னியாசம் பெற்றுக் கொள்வது இந்த பாகுபாடுகள் நிறைய உள்ளன எப்படி கல்லூரியில் எத்தனையோ பட்டப்படி பிரிவுகள் அது எத்தனையோ ஆண்டுகள் படிக்கணும் அப்படி போல இங்கே சன்னியாசி பிரிவுகள் அணிய உள்ளன மன பரிபாக தகுந்த மாதிரி அது பரிவாக தகுந்த மாதிரி பிரிவுகள் இருக்கும்போது அதுலேயும் ஆத்மான பாகுபாடு தெரிஞ்சு அதை பிரித்து அதில் நிலையாக நின்று ஞானமடைக்கூடிய தகுதி உள்ளவர்கள் மிகச் சா தான் அதுதான் ியாசம் சொன்னா இந்த உலக குழுவென்றும் உபாசனா தேவையாசம் அழிவுண்டம் தான் மெய்யன்றும் நிச்சயம் செய்து அதையே தந்தை லட்சியமாக வைத்து வாழ்வார்கள் பிரிக்கிறது பரமசன மேலானது அது சாதாரணமாக இருக்கும் ஆகவே எப்படி கல்லூரிகள் எம்ஏ இதெல்லாம் அப்படி போல நிலைகள் சொல்லப்படுது அது படிப்புலாம் இருந்தாலும் கூட ஆரம்ப நிலை நிதிநிலை நிபுணத்திருந்தால் கூட அதில் மாஸ்டர் தலைமை நிலையிலே உள்ளவர்கள் இருக்கிறார்கள் அது மேல்நிலை படிப்பு அப்படியே பரம சன்னியாசங்கர் மிகவும் உயர்ந்தது அதுதான் அத்திய பரம்பரை கோயிலு பரம்பரை அதுதான் ஆதிசங்கர் ஏற்பண்ணு அதுதான் இதுதான் பூர்ண விடுதலை கிடைக்கும் மற்றதெல்லாம் பதிமூத்திகளுக்கு மீண்டும் பரப்பு சொல்லப்பட்டது அங்கே பயமாசி மீண்டும் பிறந்தாலும் பயமாசுண்டு இது நானூறு வாழ்க்கையில பார்த்தோம் சுந்தரமூர்த்தி ஆயனார் அங்கிருந்து வந்தவர் தான் அடைந்தார் ரெண்டு மனை வைத்துக் கொண்டு துக்கம் அடைந்தார் அங்கிருந்து வந்தவர் தான் அவரு நன்மை அடைந்தார் அடைந்தார் அவராலே சிறுவாசகர் நூல் கிடைத்த உலகத்துக்கு நாம் பார்க்கிறோம் ஆகவே இந்த உலகத்திலே பழம் சன்னியாசம் அடைந்து அடைந்து மிக துல்லவம் அப்படி அடையுணும் விருப்பம் உள்ளவர்கள் விட்டுப்போகுதான் முடிய முடிய இருக்க மாட்டார்கள் அது ஏதோ சில பேருக்கு தான் முடியும் அதனால தான் இல்லைன்னு இருப்பவர் மூர்த்தி செய்கிறார் இன்றைய அடைய மிக துரலகம் இதை சாஸ்திரத்தின் நோக்கமே சன்னியாசிவாரை பொறுத்தது தான் தொடர்வுதான் பிரதானம் சொல்வது சாஸ்திரம் தொடர்வு பிரதானமாக வர்ணிக்கக்கூடிய சாஸ்திரம் ஏதோ ஒன்று சதகம் தெய்வம் மூன்று சாஸ்திரங்கள் தொடர்ந்து சொல்லக்கூடிய சாஸ்திரங்கள் ஏன் சொல்லப்பட்ட விளக்கத்தை கொஞ்சம் மனதில் வைத்துக் கொண்டால் பிரார்த்தம் இருக்கிறது தெரிந்து கொள்ளலாம் அது பிரார்த்தமான நிலத்திலே இருக்கும் போது தடுக்க முடியாது நிதானமாக தான் முடியும் பிறகு கோயில்கள் சம்பிரதாயத்தின் மூலவன் ஆகிய பொருளின் இழுத்தார் தான் என்ன ஜென்மையில அபியாசித்து எந்த காலத்தான் இழுத்தார் பிறந்திருக்க அப்படி பிறந்து சொல்லப்பட்ட பரிட்சையில் தோல்வி அடைந்தவர்கள் வெற்றி அடைந்தவர்கள் மீண்டும் பரிட்சை எழுத மாட்டார்கள் தோல்வி மீண்டும் எழுதுவார்கள் அப்படி போல இந்த ஜென்மங்களை அபியசித்த அவர்கள் சன்னியாசி இருந்து அபியிருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் தோல்வி எழுந்தம் யோகன் அவர்கள் மீண்டும் பிறக்கும் போது ஆசைகள் வாசனைகளுக்கு தகுந்த மாதிரி பறக்க சொல்லப்பட்டது குடும்ப ஆசை இருக்கலாம் இருந்ததுன்னா குடும்பத்தில் பறக்க வேண்டிய அவசியம் குடும்பாசி நிராசையா இருந்தால் அவர் குடும்பத்தை பறந்தால் சன்னியாசம் அப்படிப்பட்ட பிறந்தும் அடைந்து திருவண்ணாமட்டி எங்க போனதாக சொல்லப்பட வேண்டும் இப்படி எல்லாம் தாரதமியம் அப்படி இருக்கிறதுனால இல்லில் நிற்பவர் முத்தி என்ற கொள்கையை பாசந்தான் விடமாட்டோக்கும் இப்போது அந்த ஆசா பாசங்களை பற்றி இந்த பாட்டை வரப்பட பாசந்தான் பகைதாக பார்வை பெற்றிடல் தெரிந்து கொண்டு நீங்கள் ஆசா பாசையில் இருக்கலாமே என்பது மன்னனுடைய கேள்வி தொட்டி நிற்கிறது அப்படி இருப்பவையானால் பாசந்தான் பகைதாக பார்வை பெற்றிடல் பாசத்தில் பாசந்தான் வைத்து பின்னும் பற்றோம் கூடுமோதான் கூட எந்த பொருளிலேயே அவன் ஆசை விட்டானோ அந்த பொருளே மீண்டும் ஆசை வைப்பானா உடம்பு நெருப்பு விளையாட்டு போகுதுன்னு சொல்லுது சுட்டி விட்டது மீண்டும் சொல்லுமோ ஒருவனுக்கு அந்த பக்கம் போகிற விட்டு நாய் கடிக்குது கடிக்கடிக்கு அதுவும் அந்த பக்கம் போவானா போக மாட்டான் ஒருவன் ஏராளமாக பேசுகிறான் அந்த பக்கம் போய் அவன் வர வைப்பானா வைக்க மாட்டான் ஒரு ஒருவன் ஏமாற்றி விட்டான் கடந்து வாங்கி அவன் மீண்டும் கடன் கொடுப்பானா கொடுக்க மாட்டான் இப்படி ஒரு முறை வேண்டாமல் மீண்டும் வராது எடுத்துக் கொள்வார்களா அப்படி இருக்கும்போது விட்டதை எப்படி அது வேண்டுமென்று வாழ்க்கை எழுத்துவார்கள் பாசந்தான் வகையாக பார்வை பெற்றிடல் அறுதிப்பொருள் வர முடியாது ஒரு கால பெரும் காலத்து பாசத்தில் பாசந்தான் வைத்து அந்த பாசத்தில் மீண்டும் பாசம் வைத்து பின்னும் பற்றம் கூடுமோதான் படிக்கு ஆசை வைப்பார்களா வைக்க மாட்டேன் தான் பகைதென்றே பகர் ஊர் மட்டும் கட்டுவத்தின் உலகத்திலே வேலைக்கு நிறைய இருக்காங்க பாடம் சொல்லிக்கிட்டு என்று கேட்டா அவெல்லாம் பரோட்சி ஞானி பேர் பரோட்சி ஞானி அபரோட்சி ஞானி நல்லா பிடிக்கப்படும் பரோட்சி ஞானி ஊர் மட்டும் கற்று ஜீவ பெரும யாகத்தை தெரிந்து கொண்டவர்கள் அவ்வளவுதான் இது பரவற்றம் நூல் தெரிவதுதான் பரவட்சம் இதனால லாபம் என்னன்னு சொன்னால் ரெண்டு ஆவணத்தை ஒரு ஆவரணம் நீங்கும் அசத்தாபாதம் அபானா பாதக ரெண்டு ஆவரணம் ஆவணம்லாம் மறைப்பு அதனால் பிரமம் இல்லை என்ற ஒரு மறைப்பு இருக்கு இப்போ யாராவது கேட்பா பிரமும் இருக்கா சொல்றாங்கன்னா அது போய் அப்படி அப்படி போல உலகத்தில் பிரம்ம்த ஒரு பொருள் இருக்கிறது அந்த பொருளுக்கு இந்த இலக்கணங்கள் உள்ளன என்று சொல்லக்கூடியது ஒரு சாஸ்திரம் இருக்கு அப்படிப்பட்ட சொல்லப்பட்ட கருத்துக்களை எந்த அளவுக்கு தெரிந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் ரொம்ப சித்தம் தெரிந்து கொள்ள அர்த்தம் இது பரோட்சம் இத்தகைய பரோட்சம் என்ன அர்த்தம் தாராளம் சொல்ல சொல்ல சத்தானம் அதான் நூல் அர்த்தம் அது பரோட்சன் பேர் அனுபவத்தால் நான் முகசுரூபம் என்று இடம் இருக்கு வாக்கினாலே நான் குரல் சுரபம் சொல்லதல்ல அனுபவமா இருக்க ஒரு இதுவரைக்கும் காட்சிக்கு போனதே இல்லை காசிக்கு போயிட்டு வந்தவன் சொல்ல அதை கேட்டுக்கொண்டு காசி பத்தி இவனும் சொல்ல ஆரம்பிக்கிறான் ஏப்பா நீ போனியா நான் போகலான்னு சொல்லணும் இல்ல போனதாக போய் சொன்னாலும் கூட அப்படி போய் பார்த்தவள் கேட்கும் போது இவனால் பாதி சொல்ல முடியாது அப்படி போல நான் அனுபவசாலின்னு சில பேர் சொல்லிக்கொள்ளலாம் ஞானத்திலே நான் அனுபவசாலி கேட்கும் போது இவளால் பாத்தி சொல்ல முடியும் அதனால இவர்கள் பாசந்தான் பகையதென்றே பகன் ஊர்மட்டியே கற்றோர் பரவட்சியாயின்னு அர்த்தம் பரவட்சியா எப்படி இருப்பார்கள் பாசந்தான் உழவு மாட்டார் ஆசா பாசங்கள் உள்ளத்திலே பதிந்து இருக்கும் ஆனாலும் எல்லாரும் பிரம சொருகன் உறவுமே அர்ப்பம் இல்லை நான் பிரமஸ்வரன் நான் ஜீவன் என்று வாய் போக்கும் வாயினாலும் சொல்லிக்கொண்டிருப்பார்கள் இவர்கள் தான் வாயு வேதாந்திகள் பேர்நாட்டுல நிறைய பேர் இருக்காங்க நம்ம நாட்டிலேயே குறைஞ்சு போனாலும் இது கிடையாது மூலத்திலேயே உண்டு பலரகம் உண்டு அந்த காலத்திலேயே ஐம்பது அறுபது பேர் நூறு பேர் எல்லாம் படிச்ச இடம் அப்படி படிச்ச இடத்துல பலரகமா தான் இருக்க முடியும் ஒரு காலேஜ்லயோ ஒரு பள்ளிக்கூடத்திலேயே படிக்கிறாங்கன்னா எல்லாருக்கும் ஒரே பாடமா இருந்தா எல்லாருமே ஒரு மார்க் வாங்க முடியும் அதுல தோல்வி அடையக்கூடிய ஒன்று உண்டு நாற்பது ஐம்பது மா மார்க் இப்படி எல்லாம் வாங்குற ஒன்று அது போல அங்கேயும் எத்தனையோ பேர் கெட்டு சொல்லித்தான் செய்கிறார்கள் சில பேர் சுமாராய் இருந்தவர்கள் சில பேரும் படிப்பு அனுபவத்து உள்ளவர்கள் அவர் தான் பொறுத்தவரை சொல்றேன் இங்கே ராமசாமி சுவாமிகள் காரியம் நடேசாமிகள் மானாமதுரை நாராயணசாமிகள் அப்புறம் அங்கே சிவப்பிரபாசாமி திருக்கிறாண்டவர் இப்படிப்பட்ட கோயில் மட்டத்தில் வந்த பரிசைக்கிரமும் இவரெல்லாம் ஞானம் சொல்லப்பட்டோம் எத்தனையோ பேர்கள் விளம்பரம் இல்லாமல் இருக்கலாம் ஆகவே எல்லோருமே தினபுரோட்சியம் அடைந்தவர்கள் அல்ல இருந்தாலும் தினபுரோட்சம் அடைந்ததாக சுடுகாதான் தவறு இப்ப என்ன செய்யணும் புரோட்சியான அடைந்தவன் ஏதோ நூலேயும் உள்ளவன் இவங்க ஒத்துக்கொண்டா போறோம் அப்படி இல்லாமல் உலகத்துல அபரோச்சியம் அடைந்ததாக சுடுகிறார்களே அதான் வாய்ப்போக்கும் வெறும் வாயினாலே போய் சொல்லிறார்கள் வேறு கிடையாது என்று விளக்கம் அந்த மாடியால் அடைந்து உடற்பிறப்பறுக்க சுந்தர ஞான போதும் செய்தி அந்த மாதான பேரு கத்தகை விளம்பாது என்றும் சொல்றார் அந்த ஆடிய நிலா வீடடைந்து உடற்பிற பறுக்க அன்பம் முடிவு ஆதி முதல் முதலும் முடிவுமையாத பிரம்மசுவரமாக அந்த நிலையை பெறுவதற்கு நீக்குவதற்கு போகும் மேலே பரவஜானம் போறாதா அருமையான ஞானம் தானே இதற்கென்ன திரவரும் துறவம் ஏது வீட்டுக்கு போன அவசியம் என்ன இருக்கிறது என்று சொல்லி இருக்கே என்று சொன்ன மந்த அதிகாரியோரை மதித்து நிர்வகம் செய்தார் யாருக்கும் செய்த மந்த அதிகாரிகள் அதிகாரிகள் ஆளுடன் மந்தன் மத்தியமன் தீவிரன் சொல்லக்கூடிய அதிகாரப்பட்டுள்ளன சாதாரணமாக ஆரம்பி குழந்தைப்பள்ளி மேல்நிலைப்பள்ளி கல்லூரி என்ற பெண்கள் எப்படி உள்ளவனவோ அப்படி போல வைத்துக் கொள்ளலாம் ஆரம்ப பள்ளியில படிக்கிறவன் பிள்ளைகள் மேல்நிலை பள்ளியிலிருந்து போக முடியும் அவர் அந்த படிம்தான் படிக்கணும் அவர்கள் அங்கே போய் படிக்கணும்னு ஆசைப்பட்டாலும் கூட அனுமதிக்க முடியாது இங்கே படி கட்டாயப்படுத்த மந்த அதிகாரிகளுக்கு மேல்நிலை படிப்பு ஆனால் அபரோ ஞானம் கிட்ட பரோஜானம் போதும் அவர்களை பொறுத்து நீங்கள் சாஸ்திர ஞானம் பெற்றாலே என்று சொல்லியிருக்க வேண்டிய அபரோ ஜானம் அவர்கள் சொல்லப்படவில்லை ஆனால் நான் அப்படி உள்ளேன் அந்த மாதிரி ஆனத கத்தையை உழம்புவாது என்றும் தீவிர அதிகாரியா கருத்து படிக்கிறான் பையன் பத்தா பணம் காலேஜ் சாக்கரதா ஒன்னு சாக்கரதாவனே ஆரம்பி போக்கத்திலே இருக்கு நீ வெளியில் போய் படிக்கணும் சொல்லியே அது முடியா கேட்டா என்ன சொல்லுவான் அது புரிஞ்சா தான் சொல்லுவோம் போனவன் நீ தீர்வு வர முடியாது அதுபோல அதிகாரி திறமையில தீவிர அதிகாரியானவன் மந்ததிகாரி போல பரவால மாட்டான் அப்படி அடைஞ்சாலும் தன்னுடைய பயிரை பெற முடியும் அதால சொல்ல வேந்தவுடன் வேதாந்தம் குரு சொல்லி கொடுத்து ஞானம் முடிச்சு நீ சொல்லி பந்தபாசி என்னக்கா அடுத்த வாழ் சொன்ன எப்ப போ அபரோஜானந்தாதான் போவீ அதுல விளக்கம் அப்படி போல நான் தீரகிரி அதிகாரிக்கனாலே எனக்கு நீ சொல்லக்கூடிய அந்த பரோஜானத்திற்கு அளிக்காதே ஆகவே மஞ்சரிகாரம் சொல்வதை பிறகு பொறுத்து காட்டக்கூடாது என்று சொல்லி தோன்றுகின்ற பொருளை இயல்பும் தோற்று விற்கும் பொருளை இயல்பும் தோன்ற உனக்கி யாம் முறைக்க சோக மரவே கேட்டிடுவாய் தோல்வ பொருள்கள் அனைத்தமுய் தூய்மை என்று சுத்தமும் ஆய் தோன்றும் தோற்றுவிக்கும் மகாராஜமானவர் காட்டுக்கு போய் ஞானமடைந்து அனுபவித்தி தீடுவோம் சொல்லியிருக்கு அப்படி பிராரதத்தை அனுமதிக்கிறதுக்காக செய்து நடமாடிக்கொண்டிருந்தது அப்படி பிரார்த்தராக இருக்கூடிய பாரதியால் வந்து பிரார்த்தம் ஆனாவாகும் அவரவருக்கு ஆவாகும் செய்வார் செய்து செய்வார் பூதனின் போது பாகியவன் உத்தரங்கம் ஞானம் வந்துடும் பாரு அப்படிங்கிறது சரி அது போட்டும் அந்த மகாராஜாவே பிராரம் எப்படி இருக்கு முனைவராக பட்டினத்தார் போல அவர் வன்னிக்காச்சு அப்படிப்பட்டவரை மந்திர சிறப்புமிக்க முதல் மந்திரியானவர் கண்டு பேசி எழுதியும் என்ன இப்படி போயிருக்கிறது ஒரு ஆச்சரியமா இருக்கு என்ன காரணம் என்று வந்து பார்க்கும் போது நிலை என்னன்னு பாட்களை விளக்கினார் அதன் பிறகு நமஸ்காரம் பண்ணி உங்களுடைய சொல்லுகிறேன் போகணும் என்று மூன்று கேள்வி கேட்கிறார் ஒரு கேள்விக்கு பயில் சொல்றது நான் விளக்கமா சொல்றேன் ஆரம்பிச்சு சொல்லிட்டு வர்றார் அதுலதான் முன் பாட்டின் கலைச்சது முன் பாடல் என்ன அவர் கேட்டது ஒழு குடும்பத்தடையலாம் தீர்வு காணத்துல அடைஞ்சிருக்காங்க அப்படி போல அடையலாங்கல்லவா அதுவும் சரி ஒத்துக்கிறேன் மூன்றாவது கேள்வி என்னன்னா ஞானம் அடையணும் கையெழுத்தி அடையணும் இங்கிலேயே தெரியக்கூடிய இருக்கு எல்ல அமையறதில்லை இரண்டாவது மந்தரிகாரிக்காக சொல்றது இல்லை விழுந்து இருந்துகிட்டே ஞானபாளையம் சொன்னாதான் முடியும் ஆரம்ப பயன படிக்கிறவர்களுக்கு ஆரம்பிப்பாளம்தான் கொடுக்கணும் உள்ளி மேடா அப்படி இருக்கும்போது அவர் அவங்களுக்கு ஏமா அதனால சாதாரண மக்களுக்கு ஞான மாற்று பெருவத்தி கிட்டதுக்காக ஈடுபட்டு போகாது ஊதியம் அடைவாயாக சாட்சி மாத்திரமா இருப்பாயாக சொன்னா அப்படியே முடுக்கணும் அதை பத்தி அப்படி இருக்கணும் அதன் பிறகு அப்புறம் ஆரம்பிந்தா தண்ணியாது போலாம் போகாமல் அது ஞானம் அடையலாம் அடைஞ்சி அப்படியே அவர்கள் தொழில் பார்க்கலாம் கதாபா வச்சுக்கிட்டு நடக்கலாம் தவறு இல்லை அதனால மந்தி மனித உரைக்கும் செய்தி அந்த மாதிரி கட்டி உழம்பது என்று நாலு விதம் மந்தன் மத்திய தூரம் சொல்லக்கூடிய நாலு வீத அதிகாரிகள் இருக்கேன் தோன்று தோற்றுவிக்கும் பொருள் இயல்பும் தோன்ற உனக்கிய முறை கச்சோக மறைவையை கேட்டிடுவாய் தோன்று பொருள்கள் அனித்தமுமாய் தூய்மை என்றே துக்கமுமாய் தோன்றும் தோற்றுவிக்கும் பொருள் சுடுமா சுத்தம்மா சுத்தித்தாம் இப்போது உலகத்திலே இருக்கின்ற நான்கு பிரபஞ்சத்தை ஆராய்ச்சியை பார்த்த இப்படி இருக்கின்றார் தோன்றுகின்ற பொருள் இயல்பும் தோற்றுவிக்கும் பொருள் இயல்பும் தோன்ற விளங்குமாறுன தோன்றுகின்ற பொருள் இயல்பு அதாவது தோன்று ஒன்று இயக்குவது ஒன்று இயக்குவது ஒன்று இயங்குவது ஒன்று ஆட்டுவது ஒன்று ஆடுவது ஒன்று அப்படி போல இங்கே தோன்றுகின்ற பொருள் ஒன்று தோற்றுவிக்கும் பொருள் ஒன்று செய்பவன் செய்திப்பவன் சொல்லுவான் செய்பவன் செய்தி போனா மேலையாரு முதலாளி அவருக்கு செய்தித்தான் வீடு கட்டுறாங்கன்னா நான் தான் வீடு கட்ட மாறு சொல்லுவார் அவர் ஒரு செஞ்சவர்கள் பிடிக்க மாட்டார் கற்றல் பத்து நாள் நான் தான் கற்றேன் சொல்லா செய்திப்போன் சீபவன் பத்தினார் அப்படி போல இங்கு தோன்றுவிக்கும் பொருள் ஒன்று தோன்றுகின்ற பொருள் ஒன்று முன்னாள் சொல்லுகிறேன் உனக்கு யாம் உரைக்க சோழ மறைவை கேட்டுடுவாய் உன் துக்கத்திலே இருந்து நீதற்காக நீ கேட்பாய தோன்று பொருள்கள் அனித்தமுமாய் தோல்பொருள் இருக்கு இது அனித்தம் தூய்மை இல்லை சுத்தம் இல்லை இந்த எதிர்மறை உடன்பாடு உடன்பாடு என்ன உடன்பாடனா நித்தம் நுத்தம் சுகம் தூய்மை எதிர் முறை அனித்தம் அசுத்தம் துக்கம் வச்சுக்கணும் அது வந்து வளர்க்கிறேன் தோன்று பொருள்கள் எப்படி இருக்கு நான் காணப்படும் நாமரை பிரபஞ்சம் அனித்தமுய் நிலையில்லாததாய் தூய்மை இல்லை அசுத்தமாய் துக்கமாய் கவல் உடையதாய் இருக்கிறது தோன்றுஇக்கும் பொரு தோட்டு பற்றி இனிமே பத்து பாடல் நான் சொல்றேன் முதல்ல மூன்று பாடல்கள் அனித்தம் நித்தம் சொல்ல போறாரு அதன் பிறகு ஒரு பாட்டுல அதித்தம் சுத்தம் அதன் பிறகு மூன்று நான்கு பாடல்கள் துக்கா சுகம் சொல்ல போறாங்க அது மட்டும் பத்து பாட்டு இப்போது அடுத்த பாட்டிலிருந்து மூணு பாடல்கள் வரைக்கும் அனித்தமும் தீத்தமும் பழக்கப்படுறமான பருவோம் பருவோம் கோலமான தருணம்போம் கோலையோ நீ குனிந்தொழுந்து கல்லாட்டிதல் ஒரு அனைத்தத்தை பற்றி சரீரத்தை வைத்து முதல ஆரம்பித்தார் எப்படி இருக்கு பண பருணம் போம் சம்பாதிக்காரம் என்று சொல்லப்படும் அதாவது கரூர்தல் பரத்தல் வரதல் பழந்தி ஐநூன்றாத தேர்தல் மரணம் அடைதல் என்று ஆறு பருவங்கள் ஆறு விக்காரங்கள் ஆனா மாறுதல் அர்த்தம் பரிணாமங்கள் அதனால இப்ப சொல்றது என்ன பரவான பருவ அம்போம் அதாவது குழந்தையா இருக்காங்க அப்படியே இருக்காங்களா சின்ன குழந்தை நல்லா அளவாதான் இருக்கு நல்லா விளையாடுறோம் குழை நீதி யாழ்நீதி என்று தம்மக்கள் மழை நீதி தம்மக்கள் சிறுகிழ அப்படிங்கிற மண்ணு கையெல்லாம் தொட்டுப்பிட்டு அப்படியே சாப்பிடுறத அழைத்து வாங்கி வைக்கிறது ரொம்ப அமிர்தமா இருக்கான் நல்லா உள்ளதுதான் அந்த பிறகு நிக்குங்க ஒரு குமாரப்படும் குமார பருவம் அழகான பருவம் கண்ணு கற்க கூடிய காலம் அது நிலைக்க மாட்டேங்குது அதுவும் போச்சு அனித்தான் கோலை ஊன்றி தருணம் கோலமான தருணம் போம் அளவு பருந்திய வாலிப பருவம் என்ன கல்யாண காட்சி பண்ணி எட்டு குடும்பத்தேர்த்து நடத்துற காலம் அதுவும் நிலைக்கலையே போயிடுது கோலை ஊன்றி குமிஞ்சி எழுந்து அப்புறம் வயசாக நாற்பது வயசு வரைக்கும் வளர்ச்சி தேமான நோய்கள் அப்ப சொன்னபடி கேட்கும் அப்புறம் கோலை ஊன்றி குனிந்து எழுந்து அப்புறம் கோல் வேற வேண்டியிருக்கு நாலு காலம் நடப்பான் ரெண்டு காலம் நடப்பான் மூணுதான் நடப்பான் அப்படி கோலை ஊன்றி குனிந்து எழுந்து அப்படி குளிந்தான் போவாங்க எழுந்து வாங்க கைபிடிச்சு தாங்கள் அப்படி படிக்க அப்புறம் இவ்வளவு இருந்தும் காலன் மாய்க்க ஒரு காலத்தி அது யாரும் தடுக்க முடியாது அவதாரப்படுத்த தடுக்க முடியாமல் போயிட்டாங்க அப்புறம் காலன் மாய்க்க அனைவர்களும் அனைவரும் முற்றுமை எல்லாரும் அத்தனை பேரும் சரீரம் தாங்கி அனைவர்களும் உலகத்து வந்தவர்கள் எல்லாம் காலி தான் மேலோடு உள்ளவர்கள் தான் ஆயுள் சொல்லிடுறேன் கற்ப கா காலம் அப்புறம் மேல பல கற்பங்கள் பிரி இங்க வந்தா அவ்வளவுதான் நூறு வருஷத்துக்கு மேல நூத்தி அறுபது இருக்க முடியாது நூத்தி ஐம்பது வருஷம் நூத்தி இருநூறுதான் வச்சுக்கோங்களேன் அவங்களும் கொஞ்சம் ஆயிரம் பாலம் பீஸ் வரைக்கும் நானூறு சேர்ந்தாராம் அவ்வளவுதான் அப்புறம் ஆயிரம் சேர்ந்தாரா ஏடி ஆயிரம் அப்புறம் சேர்த்துதான் போன அது மேலே இருக்க முடியாது அப்படி போல காலன் மாய்க்கு அனைவர்களும் என்ன மட்டுமே கல் எழுது எல்லாரும் கண்டு போட்டது டம்மாள் எடுத்து அப்படி போலாம் பேர் மாற்றி அப்ப வந்து செட்டியார் மீனார் ஐயரு அப்படின்னு சொல்ல மாட்டாங்க பிணம் போதான்னு சவம் பிரேதம் கட்டை இப்படிதான் முன்னெடுத்துதான் கொடுக்கறதில்ல ஏல பிணங்கு இழிவாக பேசக்கூடிய பிணம் என்று பிணம் தான் சொல்லுங்க அஞ்சு பேர் ஆச்சு பிணம் கட்டை சவம் பிரேதம் அப்புறம் என்று ஒரு பெயருக்கு இப்படிப்பட்ட ஒரு பெயரை குடுத்து இதுகாட்டில ஒருதல்லையே இதுகாடு இல்ல சுடுகு சொல்றதுனால சுடுகாலு இதுகாண்டு மதிக்கிறது இது நித்தம் இது மீது என்ன அனைத்தத்துக்கு செய்தி பேசுவார் இன்னும் அடுத்த பாட்டிலே தொடர்ந்து சொல்ல காலையின் உல துலின் வாழ்க்கையின் உன்ன கடைசி வரைக்கும் விளக்கம் கொடுக்கிறார் என்ன ஏழ பிணமே என்று ஒரு பெயரில் கிழிகாட்டிலும் உறுதி என்னால காலன் மாய்க்க அனைவர்களும் கல் என்று அழுதனர் ஒரு கிரமம் கிழம சாக கிளம்பு கிடையாது என்ன இருக்கும் சாகர்தலின் கிளம்பம் கிடையாது ஆரம்பிக்கிறார் கரீரன்களும் அழிந்து போம் சில தினங்களும் சேத்தியும் பறக்கும் அது ஒன்று கள்ள குழந்தையினும் போம் குழந்தையினும் அழிந்து போம்னு சேர்த்திக்கணும் நன்றா இருக்க நல்ல வயசு கல்யாணம் பண்ணலாம் சேர்த்து போயிட்டா போயிட்டாங்க ஏயா சத்தா என்ன மூத்த மைக்கு வந்தானு கொண்டு சேத்தி போயிட்டான் காண அப்புறம் போயிட்டே இருந்தேன் இது டிவி ஏசியில அடிப்படை செத்து போயிட்டானே அப்புறம் விளையாடிக்கிட்டே எல்லாம் மயக்கிடு இப்படி பல காரணங்களாலிப்பள்ளி பருவத்துக்கு தாவறாங்க அழந்து தருணம் வாலிபி பருவம் கல்யாணம் மட்டும் நல்லாதான் இருந்தாங்கப்பா என்ன பண்ணி விட்டுட்டு போயிட்டானே அவர் யாரை காப்பாற்ற குடும்பத்தை சொல்லுங்க இப்படி எல்லாம் ஆண் செய்கிறாரு என்ன பண்றது இந்த ஆன்லைன் ஒண்ணுக்கு இருக்கா காது இருக்கா மூத்துக்கு இருக்கா இல்ல அணு இல்ல இருக்கு இப்படிப்பட்ட கஷ்ட இவனுடைய பாவகர்மம் அப்படின்னு நினைக்காம அடுத்த மாதிரி போடுறது அத்தியாவசியம் பேரு இவன் சுபாவே அடுத்த போடுவாங்க தனி மேல இவங்க போட மாட்டாங்க எப்பவுமே அடுத்தது மேலதான் குற்றச்சமரத்தை பறக்காமல் தான் அதனால ான் கொழிசி சோற்றையே சங்க நீங்கள் பாடினாங்கள் சாப்பிட தொடங்கினோம் அங்கும் இங்கும் பார்ப்பதே அச்சம் என்பது இல்லையே நங்கள் பாவம் மங்கள் பாவம் நங்கள் பாவமே அப்படின்னு போன அமைதியா இருக்கும் எப்படி இருக்கும் அதனால எங்கேயுமே நம்முடைய பாகரம பொறுத்துக்கிட்டாம தகராறு ஒன்றும் இல்லை பிரச்சனை இல்லும் போது என்ன பண்ணி விட்டு போயிட்டாங்க அப்ப கூட போகலாம் எந்த கால இனம் இது மூலிமா மூணு கிராம சொன்னா எப்ப போகணும் சொல்ல முடியாத எந்த ஜனத்துக்கும் போகணும் எந்த கால இனம் உரிவி அப்படின்னு சொன்னா அழிந்து அதித்து திருத்து அழிதல் இயல்பாக விபாவம் உலகத்து உடனின் வாழ்க்கையுமே இந்த உலகத்தில பூலோகத்தில உள்ள சரீரத்தின் வாழ்க்கையுமான் சரித்துக்கு சொல்லி இந்த சரீரத்துக்கு காரணமா இருக்கின்ற பஞ்சபூதனை பத்தி அடுத்த பண்ண சொன்ன பஞ்சபூதம் அழிந்து பானவத்தின்